Yelllā'm sayal gūtum jen aniyam pelathe <laughs> Yelllā'm sayal gūtum jen aniyam pelathe <laughs> Yelllā'm sayal gūtum jen aniyam pelathe Yelllā'm fallan thaniyathe Aindigatthanai ālmukatthanai இந்தின் இளம்பிறை போரும் ஐற்றெகி நந்திவகந்தரேகி ஞானக் கொளுந்தரை குந்தியின்ை வைத்து அடி போற்றுகின்றேகே கேரேகே அரகர நம பார்வதி பதையே அரகர மகா தேவம் கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அருக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் குருக்ஷேத்திர யுத்தம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கிறோம் பாண்டவர்கள் பகவானை தூது அனுப்பி பகவான் சென்று நாடி காட்டவரைக்கும் துரியோதனம் கொடுத்த மறுத்தவரை கோபமே வராத தருமருக்கும் கோபம் அந்தி ஐவனி ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களுக்கும் நிருபம் எழுதுகிறார் அரசர்களே ராஜ்யத்தின் காரணமாக எங்களுக்கும் தாயாதி கௌரவருக்கும் பகை ஏற்பட்டது எந்த பக்கம் நியாயம் தர்மம் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த பக்கம் வந்து வெற்றியை தேடித்தாருங்கள் என்று எழுதினார் என் பக்கம் வந்து வெற்றியை தேடுங்கள் என்று எழுதவில்லை தர்மம் எந்த பக்கம் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களோ என்று எழுதினார் அத்தனை அரசர்களுக்கும் துரியோதனை எழுதுகிறான் ராஜாக்களே பக்கமே வந்து மகாபாரத் யுத்தத்திலே வெற்றியை தேடித் தர வேண்டும் என் பக்கம் வந்து வெற்றியை தேடித் தராத அரசர்களை நான் வெற்றி பெற்ற பிறகு அந்த சந்ததியை வாழவிட மாட்டேன் என்று பயமுறுத்து எழுதி அனுப்புகிறான் பயத்தின் காரணமாகவே சில அரசர்கள் துரியோதன பக்கம் சேர்கிறார்கள் ஏராளமான அரசர்கள் அவரவருக்கு வேண்டியவர் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் எற்றிருக்கும் உள்ள மன்னவருடன் யாகசேரரும் வந்தாகாக துட்ட தூய்மால் துட்ட கேது விரல் சிங்கண்டியுரை வந்தாகாக அருகி ஒட்டி ஓர் கோணு சுத்தோசவ வேல் உண்டமரும் வந்தாகாக பட்டப்போதகம் தேர்வரி ஆழும் பழைய பட்டப்போரகம் தேர்வரி ஆறரும் பழையுடை பாஞ்சாறை பாஞ்சால மகாராஜா தன்னுடைய படை பலங்களெல்லாம் திரட்டிக்கொண்டு இளவரசன் திட்டத்தையுமல் அவருடைய தாயாதிரிகள் அனைவருமாவே பாண்டவர் பக்கம் சேர்வதற்காக கூட்டமா வந்து சேர்கிறார்கள் அப்பொழுது ஜகுனி ஒரு ஆலோசனை சொல்லுகிறான் மருமகனே துரியோதனா பாண்டருடைய தாய்மாமன் ஜல்லியன் மாவீரன் ஒரு குரோனி படகு சொந்தக்காரன் அவன் எப்படியாவது நம் பக்கம் மாமா பாண்டவர் தாய்மாமன் எப்படி நம் பக்கம் மாஸ்டர் பிளான் மாமனை வைத்துக் கொண்டு ஏன் மருமகனை வருந்துகிறாய் வருகிற வழியிலே தர்மராஜா தண்ணீர் பந்தல் என்று போடுமாட்டு அங்கே உணவு பந்தல் என்று எழுது நம்மைத்துணன் தர்மன்தானே என்று செல்லியன் உடன் வந்தார் உணவருந்துவார்கள் அதையே காரணம் காட்டி அழைக்க வேண்டியதுதானே நல்ல யோசனை மாமா ஏற்பாட்டை செய்துவிட்டான் துரியோதனன் சல்லியன் உரகுரு படையோடு வருகிறார் வருகிற வழியிலே அந்த பெயர் பலக இருக்கிறது தர்மராஜா தண்ணீர் பந்தல் உணவு பந்தல் மைத்துரன் தான் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று எண்ணி உள்ள வந்து சல்லியை சாப்பிட்டு முடித்தார் சாப்பிட்டு முடித்துட்டு திரும்பிறார் துரியோதனன் வந்து நிக்கிறான் கிருஷ்ணாதிபதி துரியோதனா நீ எங்க இங்க வந்த என்ன மாமா தண்ணீர் பந்தலே என்னுடைய ஏற்பாடு தானே உணவு ஏற்பாடே நான் தானே பண்ணேன் அப்படியா தர்மராஜா தண்ணீர் பந்த போடு அண்ணா வயதில மூத்தவர் அண்ணா பேர மரியாதை நிமித்தமாக போட சொன்னி சேர போற இந்த சாப்பாட்ட போட்டுட்டான் என்று அவர் ஏற்கனவே கலங்கிறார் இவன் என்ன பண்றா மாமா பாண்டர் பக்கம் தானே சேர போறீங்க ரெண்டகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போட்ட சாப்பாட்டை அந்த சாப்பாடு ஈரம் காயறதுக்குள்ளவே நீங்க பாண்டர்பகம் போய் சேர போறீங்க பாண்டர்பகம் வெற்றி பெற முடியாது எங்களை அழகிறது உங்க விருப்பமாமா நான் ஒன்றும் வருந்தவில்லை ஆனால் உண்டை விட்டுக்கிற செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க கருத்து இருக்கிறது உங்க வயிற்று சாப்பாடு நான் போட்டுறது சொல்லி சொல்லி காட்டாம் திருப்பி திருப்பி பல முறை சங்கடமாயிட்டார் உன்னுடைய உணவு சாப்பிட்டுட்டு பாண்டர் பக்கம் போய் சேர எனக்கே இப்பொழுது மனம் வரவில்லை சரி சரி நீ சொல்லிக்கொண்டே இருக்காதே நான் உன் பக்கமே சேர்ந்து விடுகிறேன் போஷ் மாமா சபாஷ் மகிழ்ச்சி அடைகிறான் துரியோதனன் அரசியலில் சாப்பாடு போட்டு ஆட்சி அத்ததனாலே வெற்றி பெற்று விடலாம் துரியோதனை அவன் வெற்றி பெறவில்லை என்பதை அன்பர்கள் கவனிக்க வேண்டும் எப்படி ஆள் சேர்ப்பது என்பது முக்கியம் அல்ல நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையிலே நியாயம் இருக்கிறதா தர்மம் இருக்கிறதா என்பது முக்கியம் பாரத போர் தர்மம் என்றது பாண்டவர் வெல்லவில்லை இந்த செய்தியை போய் தர்மராஜா கிட்ட சொல்லிட்டு வருகிறேன்னு சொல்லியம் போய் சொல்றாரா தர்மராஜா வருகிற வழியில உணவு ஏற்பாடு துரியோதனம் செய்து விட்டான் தெரியாமல் நாங்கள் அத்தனை பேரும் உணவருந்து விட்டோம் அதன் காரணமாக அவன் பக்கம் சேர்வதா சொல்லிட்டேன் நீங்க ஒண்ணும் மனசுல தப்பா நினைக்கக்கூடாது பரவாயில்லை மாமா தர்மராஜா சாதாரணமாக விடை கொடுத்து அனுப்புகிறார் இதே துரியோதன்தா திட்டிருப்பான் தர்மர் அமைதியை காத்தார் திரும்பினார் தாய்மாமன் ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட வீரர்கள் அவரவர் சார்பாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிற முயற்சியில் இருக்கிற பொழுது பலராமர் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து புறப்படுகிறார் பகவான் பார்த்தார் நாம போய் அர்ஜுனா தேர்வு அண்ணா போய் துரியோதன பக்கம் இருந்தார் சண்டை என்பது பகை என்பது கருத்து வேறுபாடு என்பது இப்பொழுது பாண்டவருக்கும் கௌரவுக்கும் தானே தவிர எனக்கும் என் அண்ணாவுக்கும் இல்லை சொன்னால் இவர் கேட்க மாட்டார் எப்படி தடை செய்யலாம் என்று யோசித்து அண்ணா என்ன எங்க பொறுப்பீங்க சண்டை தொடங்க போகிறது சண்டை சார்பாக துரியோதன பக்கத்தில் சேருவதற்கா ஆமா அண்ணா படையிலெல்லாம் வீதி வழிய போகட்டோம் புரிக்கு வேகமாக செல்வதற்கு ஒரு குறுக்கு வழி வைத்திருக்கிறேன் நான் அத்தினாபுரி போய் தான் உபயா நகரம் போக போறேன் பாண்டவரை விட்டு விடுவேன் என்னடா இது அத்தினாபுரி போய் வந்திருக்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியுமே சரி சரி உன்னோடே வருகிறேன் என்று கள்ளம் கவடம் இல்லாத வெள்ளை உள்ளம் உடைய பலராம சக்கரவர்த்தி பகவான் கிருஷ்ணர் ஒரு புறப்பட்டார் வழியிலே போகிற பொழுது பச்சை பசியல் என்று ஒரு நெல் பயிர் பசு மாடு இறங்கி மேய்திருஷ்ணா அந்த மாட்டை ஓட்டிட்டு போலான் தேரை கொஞ்சம் நிறுத்த சொல்லுப்பா அண்ணா எவன் வைத்த பயிரோ எவன் மாடோ மேயறது வழியில பாத்துட்டு இருக்க முடியுமா பேசாம வாங்க அடப்பா அப்படி சொல்லாதரா அந்த ஏழை விவசாயி என்ன பாடுபட்டு கடன்பட்டு அவதிப்பட்டு அந்த பயிரை வைத்தானோ கதிர் பயிரை இப்படி கடிக்கிறது மாடு எனக்கு என்னமோ வயிறு எறிகிறது பேசாமல் நிறுத்து நானாவது போய் ஓட்டிட்டு வரேன் தே நிறுத்தப்பட்டது பலராமர் இறங்கி போய் ஓட்டுறாரு அந்த மாடு அடம்பிடி போகல சின்ன கல்லா எடுத்து போட்டுனா இருக்கு அந்த கல் பசுமாட்டின் தலைமையில பட்ட உடனே மாடு விழுந்து செத்து போய் கண்ண கண்ணா கண்ணா என்னன்னா என்னாச்சு சின்ன கல் தான் எடுத்து போட்டு அந்த பசுமாடு செத்து போச்சுடா ஐயோ போச்சு போச்சு ஏழு ஜென்மத்துக்கு இந்த பாவம் மாடோ எல்லாம் தெரியாது எங்க போறீங்க சண்டை போட்டு போறான் இந்த பாவம் தொழலா நீங்க இப்படியே தீர்த்த யாத்திரை போங்க கோயில் கோயிலா போங்க திருத்தம் திருத்தமா முழுங்க இந்த பாவம் தொலைமாடா கண்டிப்பா தொழையும் எவ்வளவு நாள் தீர்த்த யாத்திரை போகணும் ஒரு ஒரு மாசம் கேச்சு அப்புறம் ஒரு மாத காலம் தீர்த்த யாத்திரை போகும்படியா பலராமரே ஆண்டவன் சூசகமாக அனுப்பினார் போகிறார் பலராமர் தீர்த்த யாத்திரை அங்க ஒரு கூட்டுறோட்டில் விதிராளர் வர்றார் என்னங்க இந்த பக்கம் திரியோதன பக்கம் துணைக்கு போகலையோ போகல அது ஏன் கேட்கறீங்க கிருஷ்ணன் குறுக்கு வழிதான் அவன் பேசி கேட்டு போனேன் வழியில பயிரில் மாடி மேய்தான் சின்ன கல்லதான் எடுத்து போட்டேன் அந்த மாடு சுத்து போச்சு என்ன தீர்த்த யாத்திரை போட அனுப்பிட்டான் ஓ பகவான் ஏற்பாடா நல்லது நல்லது வாங்க நானும் தனியா தான் போறேன் தீர்த்த யாத்திரை தான் வரேன் பேசிக்கிட்டே போலாம் விதிராழ்வார் பாண்டவர் பக்கமும் இல்லை கௌரவர் பக்கமே இல்லை இங்க இருந்தால் யாராவது வேண்டப்பட்டவர்கள் பிள்ளைகள் அடிப்பட்டார்கள் என்றால் மனம் போய் கலந்து கொண்டாலும் பிரச்சனை வரும் எங்காவது தீர்த்த யாத்திரையா கோயிலுக்கு போயிடலே அவரும் இரண்டு பேரும் அமைத்துக் கொண்டு பேசிக் கொண்டே இப்படி எல்லா படைவர்கள் வருகிற பொழுது இந்த சேரலாதன் என்று ஒரு அரசன் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ரெண்டு குடும்பத்து பிள்ளைகளையுமே எனக்கு வேண்டப்பட்டவர்களோ விரோதிகளோ அல்ல நான் ஒரு பக்கம் சார்ந்தால் ஒரு பக்கம் பகை வரும் வேண்டாம் நீங்கள் இரண்டு பேரும் பதினெட்டு நாள் சண்டை முடிந்த பிறகு யாரோ ஒருவர் வாழப்போகிறீர்கள் ஆளப்போகிறீர்கள் அந்த பதினெட்டு நாள் வரைக்குமாவது உங்களை ஒன்றாக இணைக்கிற ஒரு உரிமையை நான் எடுத்துக் கொள்கிறேன் இரண்டு படைவீரர்களுமே உணவு ஏற்பாட்டை நான் கவனிக்கிறேன் நான் சாப்பாடு போடுற இடத்துல உங்கள் இரண்டு படை வீரர்களும் வந்து ஒன்றாக சாப்பிட வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறார் அதற்கும் இரண்டு படைவர்களே சம்மதிக்கிறார்கள் அது பின்னால பெருஞ்சோற்று சேரலாதுன்னு அதனால்தான் பெருஞ்சோறு போடுறான் தேவலோகத்திலே திவாதக வச்ச அர்ஜுனன் போய் அடிக்கிற பொழுது அழிக்கிற பொழுது காலை காயர் இல்ல வெங்கலக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு சிலர் தப்பித்து அர்ஜுனனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குருக்ஷேத்திர பூமியிலே துரியோதன படையிலே வந்து சேர்கிறார்கள் காட்டிலே வீமஜனை ஏராளமான அறக்கறளை கொன்றான் அல்லவா அந்த அரக்கர்களுக்கு மாமன் மைத்துனன் அண்ணன் தம்பி தகப்பன் பிள்ளை யார் இருந்தார்களோ அத்தனை அறக்கர்களும் பீமனை பழிவாங்குகிற நோக்கத்திலே துரியோசன படையிலே சேர்கிறார்கள் சித்திரவாகன பாண்டியன் அர்ஜுனன் மாமனார் அவன் தன்னுடைய வாரிசாக பப்புருவாகன ஏற்றனால பப்புருவாகன மதுரைமா நகரிலே விட்டுவிட்டு சித்திரவாகன பாண்டியன் வந்து பாண்டவர் சார்பாக சேருகிறார் அனைவரும் வந்து சேர்ந்த பிறகு பதினோரு குரு அணி படை துரியோதன கூட்டத்தார்க்கும் ஏழு படை பாண்டவருக்கும் வந்து சேர்கிறது அந்த காலத்திலேயே பாருங்க நல்லவர்கள் பக்கம் கொஞ்சம் பேர்தான் இந்த படைகளெல்லாம் வந்து சேர்ந்த எப்படி வெற்றி பெறுவது என்று யோசிக்கிறான் துரியோதனன் பாட்ட நாறை ஆலோசனை கேட்கிறான் தாத்தா சண்டையை நானே வெற்றி பெற வேண்டும் வழி சொல்லுங்கள் சண்டையில் வெற்றி பெற வேண்டுமானால் பலி சரியான நேரத்தில் காளிக்கு கொடுக்கணும் அது நேரம் காலம் பலி யாரை இடுவது என்பதெல்லாம் சகாதேவனை காட்டால் சரியாக சொல்வான் அவன் தான் நிபுணன் தாத்தா சகாதேவன் பகைவன் அல்லவா அவனை போய் எப்படி நான் கேட்க முடியும் பகைவன் என்று நீ நினைக்கிறாய் அவன் நினைக்க மாட்டான் சாஸ்திரத்திற்கு கல்விக்கு தீர்த்தத்துக்கு பகை போய் கேள் பாட்டனார் ஆலோசனையினாலே துரியோதனன் ஒரு தேர் ஏறி பார்ப்பதற்காக சகாதேவனை பார்ப்பதற்காக வருகிறான் தர்மர் சொல்றார் பகவானே பாருங்கோ எங்க தம்பி துரியோதனன் புத்தி நாடு கொடுக்கறதுக்காக சமாதானம் பேச வர்றான் எதுக்கு வர்றான்னு அந்த தெரியும் தர்மராஜா வரவேற்கிறார் நான் சகாதேவ் தனியா பேசணும் தனி எடுத்து அமைத்துக் கொடுத்தார்கள் சகாதேவன் பணிந்தான் அதிபதி நீங்கள் வந்து என்னை தேடி வந்திருப்பது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது அப்பா ஒரு உதவி விரண்டி வந்தேன் வெற்றி கிடைக்கும் யாருக்கு தோல்வி கிடைக்கும் என்று காட்டான் இரண்டு படைவர்களுக்கு இருக்கிற நவகிரக அந்த நிலைகளை அமைத்து பார்த்தார் சகாதேவன் அண்ணா நான் உண்மையை சொல்லுவேன் கோபப்படக்கூடாது சொல் கௌர படை அனைத்தையுமே அழிந்துபட்டு பாண்டவர் வெற்றி பெற்று எங்க அண்ணா தர்மராஜா தான் மறுபடியும் மத்தியாபுரியின் அரசனாக அமைப்பு இருக்கிறது தெரியுண்டா இது மாதிரி யோசிந்தேன் அவர் பேச்சு வந்த உண்மையைத்தான் சொன்னேன் சரி அப்படியே இருக்கட்டும் எல்லாவற்றிற்குமே மாற்று வழி என்று ஒன்று உண்டு செகாதேவா கௌரவர் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வழி உண்டா அப்பொழுதும் சகாதியன் யோசித்து சில கட்டங்கள் வகுத்து போட்டு பார்த்துட்டு வழி உண்டு என்ன வழி வருகிற அமாவாசை திதியிலே குருக்ஷேத்ர பூமிக்கு அருகிலே இருக்கிற மாகாணி கோயிலுக்கு நள்ளிரவு நேரத்திலே ஒரு நரபலி கொடுத்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் கொடுக்க இருக்கிற நரபலி முப்பத்தி அவயவங்கள் எதிரமும் பஞ்சலட்சணம் பொருந்திய ஒரு வீரனை கொடுக்க வேண்டும் அப்பா நீ சொல்றிய அந்த அடையாளங்கள்லாம் யாருக்கு இருக்குது எங்கள் மாமன் கிருஷ்ணருக்கு இருக்கிறது சொன்ன பர் அவன் தான் என்ன பலி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கிறான் வேற யாரையாவது சொல்லுப்பா எங்க அண்ணா அர்ஜுனனுக்கு உண்டு நேர் இரோதி அர்ஜுனனை போய் பலிக்க வருகிறாயா என்று நான் கேட்க முடியுமா வேற வேறு நம்முடைய தாய் மாமன் சல்லிய மாமாவுக்கு இந்த லட்சணங்கள் உண்டு அவர் பெரிய பக்கபலமா நான் இருக்கிறேன் வேறு யார் யாவது சொல் இன்னும் ஒரே ஆள் தான் இருக்கிறாங்க எங்க அண்ணா பிள்ளை அரவான் அவனுக்கு அந்த லட்சணங்கள் உண்டு அரவான வீமனை போலே பலமுடையவன் உடம்புடையவன் தடகாத்திரமுடையவன் எதற்கு முயற்சி செய்து பார்க்கிறேன் சகாதே நன்றி சொல்லிட்டு அரவானை போய் பார்க்கிறானான் எப்படிப்பட்ட குறு புத்திகாரம் பாருங்க பகைவர்கிட்ட விரோதி கட்டையே நாள் அவங்க வீட்டு பிள்ளையே பலி கொடுக்கறதுக்கு துணிந்து விட்டான் துரியோதனன் இவன் போற நேரத்தில் என்ன பண்ற ஒரு பெரிய கத்திக்கு பாலிஸ் குத்து கத்தி ஜொலிக்கிறது பாலிஷ் குத்து திரும்பி பார்த்தா துரியோதனை வெளியே நிக்கிறாரு பெரியப்பா ஏன் வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்க பெரியப்பா உள்ள வரல அந்த அண்டா வந்தேன் ஓஹோ கையில் கத்தி வைத்திருப்பது என்னால வாங்கோ உட்காருங்கோ என்று மரியாதை செய்து உட்காருகிற நேரத்தில் வசிகளை நாட்டி வைக்கிற புத்தி எங்களுக்கு இல்லை பயப்படாம வாங்க வாங்க சாப்பிடுங்க சொல்லி சாப்பாட்டுல ஏற்கனவே விஷத்தை கலந்து போடுகிற பழக்கங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லை பெரியப்பா வாங்க வாங்க வாங்கனும் பொழுது எல்லாம் அவனுக்கு வெட்ட கூப்பிடற மாதிரி இருக்கு கத்தி வேற கையில வச்சுங்கிறான் தலைமையிலாம் தூக்கி காட்டுறான் துரியோதனை செய்து அத்தனை தீங்கையும் சொல்லி சொல்லி காட்டுறான் உள்ள வாங்க பெரியப்பா ஓய்விடுங்கள் என்று சொல்லி உறங்குகிற பொழுது நள்ளிரவு நேரத்திலே நாங்கள் மாளிகைக்கு நெருப்பு வச்சு கொளுத்த மாட்டோம் பெரியப்பா உள்ள வாங்கோ போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அறையை காட்டி உறங்குகிற நள்ளிரவு நேரத்தில் விஷ அதிகம் உடைய பாம்பையெல்லாம் விட்டு நாங்கள் கொல்ல செய்ய மாட்டோம் பெரியப்பா பயப்படாம உள்ள வாங்கோ பயந்துக்கு நேருகிறான் கத்தி இருக்குதா பயப்படுங்களான் கத்தியும் கீழே போட்டான் அதன் பிறகு உள்ள போன வரவேற்பு செய்து பாராட்டுகிறான் நீங்கள் என்னை நாடி வந்தியை தருகிறது ஒரு உதவி வேணும் தான் வந்தேன் உங்க அப்பா வர என்ன உன் அப்ப நான் அப்படி நினைக்கவில்லை எங்க அப்பான நினைக்கிறேன் எது வேணும்னாலும் திகளுங்க சண்டையில ஜெயிக்கிறது என்ன வழின்னு சகாதே கிட்ட கேட்ட சகாதே சொன்னான் நேரத்தில் துரியோதன் என்ன பண்ணா எதிர்காட்டாலும் தருவதாக சத்தியையும் அரவான் மயக்கம் போட்டு மயக்கம் எழுந்து அப்பா நீங்கள் வாழ்ந்து அனுபவித்தவர்கள் நீங்கள் ஓய் இப்படி பேசலாமா ஆனா நாங்கள் சொல் தவறமாட்டோம் வருகிறேன் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த காலம் வரையிலே என் உடம்பு அவயவங்கள் அறுபடாமல் இருந்தால் வருகிறேன் என்று உத்தரவாதம் சொன்னான் மனமகிழ்ந்து துரியோதன் விடைபெறுகிறான் இந்த அரவானிப்படி செய்துவிட்ட செய்திய அங்க பகவான் என்ன பண்ணார் முதல்ல தர்மர்கிட்ட ஏன்டா உன் தம்பி என்ன ஜோஷி சொன்னான் தெரியுமா என்ன முதல் நாள் சண்டையில உன் தல கீழவி நாள் பார்த்து சொல்லிருக்கிறாவே சகாதேவா அண்ணா வாயுங்க என்ன அப்படியா ஜோசி சொன்ன யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டார் பாண்டவர் வெற்றி பெறுவார்கள் சொன்னேன் கௌரவர் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டார் மாற்றி வழி சொன்னேன் ஓ கிட்டவாடா பகவான் நினைக்கிறார் நாலு போட போற போல கட்டி அணைத்திய நறுமை சகோதரனி நமக்கு தோல்வெருமே என்பதற்காக சாஸ்திர கலைக்கு துரோகம் செய்யாமல் உண்மையை பேசினாய் உன்னையின் தம்பி என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் பகவான் பார்த்து கூப்பிட்டு நாலு போடுவான் சரி தர்மராஜா தான் பாராட்டு அவனை மட்டும் துரியோதன பலி கொடுத்துட்டான துரியோதன்தான் ஜெயிப்பான் அவையே அப்படி செய்தான்னு கூப்பிட்டு கேள்வி ரெண்டு போடு அரவான் பெரியப்பா வாங்க துரியோதனி வருகிறான் சம்மதி ஆமா ஏன் அவர் என்ன கேட்க போறார் தெரியாது சத்தியம் செய்து வாங்கிக்கிட்டார் சத்தியம் செய்த பிறகு உயிர் போகிறது என்பதற்காக தம்பி பிள்ளையா இருக்கிற நான் பழை செய்யலாமா பெரியப்பா ஆஹா இளைஞனா இருந்து கொண்டு இவ்வளவு தர்மத்தை கடைபிடிக்கிறாயே பாராட்டுகிறேன் அறவான் உன்னை என்று கட்டி அணைத்து பாராட்டினார் பகவான் பாரதாரி அன்றா நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று இரவு இதே சிந்தனையா இருக்கிறேன் உன்னுடைய தலை முதல் நாள் சண்டையிலே வெட்டிப்பட்டு இன்னொரு தம்பி மகன் பலிக்கு வருகிறேன் என்னை வெட்டி நீ வெற்றி பெற்று விடு என்று அவனை பாராட்டுறேன் அப்ப நான் பண்றதா உங்களுக்கு பிழையோ என்ன இருந்தாலும் நீங்கள் தாயாதிகள் அல்லவா இன்று சண்டை வரும் நாளை ஒற்றுமையாக சேர்ந்து விடுவீர்கள் இடையில் நான் யாரப்பா நான் வருகிறேன் நீங்கள் இக்கேடாவது கெட்டுப்போங்களும் பகவான் பிகு பண்ற மாதிரி அப்படி போனாரே உடனே வீமஜயன் அர்ஜுன் நகுல எல்லாரும் நமக்கு இந்த சண்டை வேண்டாம் நாம பேசாம காட்டுக்கு போனாலும் போவான் காட்டுக்கு என்று பகவானே திரும்பி ஓடி வந்தாரோ அவர் வந்த வேலை ஆகாது இல்லையா அதனால என்னப்பா எடுத்ததுக்கெல்லாம் காடுக்கு போற ஆமா சுவாமி நடந்தது நடந்துட்டது இனிமேல் வெற்றி பெற என்ன வழி என்று சொல்வீர்களா அதை விட்டுட்டு என்ன வழி அரவானுக்கு இருக்கிற பஞ்ச லட்சணங்கள் அனைத்தும் எனக்கும் என்னை வெற்றி பறிகொடுத்து விட்டு வெற்றி பெற்று விடுங்கள் சுவாமி என்ன பேசுகிறீர்கள் உங்கள் உயிரை கொன்று எங்களுக்கு ராஜ்யமா தேவையில்லை சரி வேற வேறு என்ன வழி அதைத்தான் நீங்கள் சொல்லுங்கள் பகவான் அரவானை கூப்பிட்டு கேட்கிறார் அரவான் துரியோதன என்ன நல்லவனா சக்தியம் தவறாதவனா உத்தமனா வஞ்சம் உடையவன் நெஞ்சமெல்லாம் தீ என்ன உடையவன் அவனை பற்றி உனக்கு ஏன் சக்தியஞ்சு கொடுத்த அப்ப அரவான் சொன்னாரு அப்பொல்லி அறந்தன் அற உயர்த்தவக்கீரேந்தேன் இப்பொல்லி உக்கீரேந்தேன் எதை பலியிடுமிஞ்ச மைக்குயல் வண்ட் அல்லரி மண்ணில் என்னை ஒப்பவரில்லை நம்ம ஒருவரே வேண்டும் என்றாக கண்டவனே கண்ண மணிவண்ண கோபால கண்ண துரியோதனன் அழைத்தபொழுதே அவன் குறிப்பிட்டிருக்கிற காலம் வரையிலே உடல் அவயவங்கள் அறுபடாமல் உதிரம் சிந்தாமல் பலிக்கு தகுதி உடையவனாக இருந்தால் வருகிறேன் என்றுதான் சொல்லி இருக்கிறேன் அதற்கு முதல் நாளே பாண்டவருக்காக என்னை வெட்டி பலி கொடுத்துட்டு போங்கோ என்றா துரியோதனன் கிட்டையும் வேறன்னு சொல்றேன் பாண்டவருக்கும் பலி கொடுத்து சொல்றேன் என்ன உன் பேச்சு சாக முடிவாயிட்டது நான் நல்லவர்களுக்காக சாகிறேன் முடிவு பண்ணிட்டாரு தர்மர் ஒரு காலத்தை சொல்லி எங்க பிள்ளை வெற்றியை எங்களுக்கு நீங்க வெற்றியை தேடித்தால அரவான் வாயாலே வரவழைக்கிறார் அமாவாசை திதியில் பகவான் ஏற்பாடு செய்து குருக்கேத்திர பூமி கோயிலுக்கு அந்த காளி கோயில் நள்ளிரவு நேரத்தில் ஏற்பாடு பண்ணிவிட்டார் எரியுது அக்னி புகுப்புன்னு அவயவங்களை அறுத்து போடுறதை பாண்டவர் யாரையுமே மனம் அல்ல எல்லாரும் கதறி கதறி அழுகிறார்கள் தலைமை அடித்துக் கொண்டு அறவான் அவனே அவயவங்களை அறுத்து போட்டி பலியாகிறான் இதன் நாடகங்களில் அவன் திருக்கல்யாணம் காட்டான் என்றும் பகவானி மோகினி பெண்ணாகி நாளை சாக யார் பெண் கொடுப்பார்கள் என்று இறைவனே பெண்ணாகி திருக்கல்யாணம் செய்து கண்ணிகழித்தார் என்று நாடகங்களில் உண்டு வில்லி இல்லை மறுநாள் பலி கொடுக்கிறதுக்காக துரியோதன ஆள் அனுப்புறான் தூதுவன் போய் சொல்றான் மகாராஜா நேற்றிரவே பகவான் கிருஷ்ணர் பாண்டவருக்காக அரவானை பலி கொடுத்து விட்டார் கேட்ட துரியோதனை பகீர் ஆயிட்டது தாத்தா தாத்தா நேற்றிரவே பகவான் அரவானை பலி கொடுத்து விட்டாராமே அப்படியானால் இனிமேல் நான் வெற்றி பெற முடியாதா தாத்தா வெற்றி பெற முடியாதுடான்னு மனசுல பீஷ்மன் நெஞ்சுக்கிட்டார் ஆனா வெளியில சொல்லல னா ஏன் பதட்டம் நரபலிக்கு சமமானது பட்டத்தை யானையை வெட்டுவது உன்னுடைய பட்டத்தை யானையை வெட்டி பலி கொடுத்து வெற்றியை தேட முயற்சி செய் பீஷ்மர் சொன்னதை முயற்சிக்கிறான் துரியோதனன் இந்த படைகளை எல்லாம் பிரிக்கிற பொழுது விராடனுக்கும் வேடுவச்சிக்கும் பறந்த சுவேத்தரன் என்ற ஒரு வில் வீரன் கிட்ட தவன் செய்து சிவாஸ்தரம் பெற்றவன் அவனை சேனாதிபதியாக நியமிக்கிறார் அவன் யார் எங்கு சொல்றானோ அங்க போய் நிற்கிறாங்க நாலு வகையா படையை பிரிப்பாங்க அதிரதரி மகாரதரி சமரதரி அர்த்தரதர் என்று அதிரதர் அந்த படையில நிற்கிற ஒரு ஆள் தனியாகவே போராடி பத்தாயிரம் பேரை அழிக்கக்கூடிய ஆற்றல் என்பது பொருள் மகாரதர் சொன்ன ஒரு ஆள் ஆயிரம் பேரோட மோதி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் என்பது பொருள் சமரதர் என்று மூன்றாவது படையில உள்ளவர்கள் ஒரு ஆள் நூறு பேரோட மோதி அழித்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் என்பது பொருள் நான்காவது படையில அர்த்தரதர் என்கிற படையில இருக்கிறவர்கள் ஒரு ஆள் ஒரு ஆளோட மோதி தோல்வி பெறுகிறவன் அர்த்தம் இந்த நாலாவது படையில கடோரகஜனை கொண்டாந்து போட்டான் சுவேத்தனை கடோரகஜன் தான் எங்க இருக்கிறன் வெற்றி பாண்டவருக்கு அவ்வளவுதான் கை காட்டின இடங்களெல்லாம் தன் பக்கத்திலே அபிமண்ணனை நிறுத்திக் கொண்ட அஜிரிக் கொண்ட சுவேத்தனை அசைத்தாரப்பாரும் பதவி பிரச்சினை பாண்டவருக்கு பதவி வெறி கிடையாது இதே பிரச்சனை கௌரவ படையில நடைபெறுகிறது பிட்மாறு கிட்ட ஒட்டுமொத்த பொறுப்பை கொடுக்கிறான் துரியோதன தாத்தா உங்களுக்கு நாலு தலைமுறை அனுபவம் நீங்கள் சேனாதிபதியாக படை தலைவராக இருந்து இயக்குங்கள் அவர் என்ன பண்ணினார் பிரிக்கிற பொழுது தான் சேனாதிபதியாக நின்னுட்டார் முதல் படையில் அதிரதர் அவருக்கு சில துணை ஆட்கள் வச்சுக்கிட்டார் மகாரதர்ல பெரிய பெரிய எல்லாம் நிறுத்துறார் சமரதர்ல சில வீரரை நிறுத்துறார் அர்த்தரதர்ல கர்ணனை போட்டார் அர்த்தரதர் இருக்கிறவங்க என்ன அர்த்தம் ஒரு ஆள் ஒரு ஆளோட மோதி தோல்வி பெறுகிறவன் அர்த்தம் கர்ணன் கடைசியில் போட்டதுனால வேண்டும் என்றே இந்த பீட்மா இழிவுபடுத்துகிறார் என்று இவர் தப்பா எண்ணிட்டார் வயசாக இருக்கிற அவர் சண்டை செய்ய வேண்டும் புஜபல பராக்கிரமத்தில் சிறந்த வீரனாக மாவீரனாக இருக்கிற நான் வந்து கடைசியில் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து சண்டை செய்ய வேண்டுமா முதல் படையில் இல்லையானாலும் பரவாயில்ல துரியோதனா இரண்டாவது படையிலாவது மூன்றாவது படையிலாவது என்னை போட சொல் சரி அண்ணா துரியோதனம் போய் பாட்டனார்கிட்டாடு தாத்தா கர்ணா கடைசியில் போட்டீங்களா படையில் மூணாவது படையில முயற்சி பண்ணுதனா யாரு எங்க போடணும் எனக்கு தெரியும் நீ போராத காரணத்தோட தான் போட்டிருக்கிறார் நீங்க பொறுமையா இருக்கணும் துரியோதனா உன் பொருட்டு தாண்டா அத்தனை நான் தாங்கிக் கொள்கிறேன் அதற்காக எனக்கு என்று கொஞ்சம் மானம் ரோஷம் வேகம் விவேகம் எல்லாம் இருக்கக்கூடாதா உங்க பாட்ட நாடகத்திலே நான் பேசுகிறேன் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாகக் கடற்கரை நீங்கள் முன்னேன் என்று போர் பெய்ய புரிய வேண்டும் நான் கூட்டத்தோடு கூட்டுமா ஆமாண்டா கருணா யார் எங்க போனது தெரியுதா நீ போடா பீட்மரே மனதில் ஒன்று வைத்துக் வெளியில் ஒன்று செயல்படுகிறீர்கள் நீங்க வில்ல கீழே போட்டுட்டு புல்லை கவுகின்ற வரையிலே இந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் போயிட்டான் பத்து நாள் வரைக்கும் கர்ண சண்டபண்ண பிரச்சனை கர்ணனுக்கும் பீட்மருக்கும் பாதிக்கப்பட்டது துரியோதன கவனையினை கூலிப்படையை நம்புகிறவர்கள் கதி என்ன என்று மறைமுகமாக மகாபாரதம் நமக்கு நினைவுகிறது படைகளை எல்லாம் திரட்டிக்கொண்டு பாண்டவர்கள் குருக்ஷேத்திர பூமி போய் சேர்ந்தாங்க சேர்ந்தவுடனே சங்க ஊதி துரியோதனை சந்தை கழிக்கிறான் செங்கோலி கேட்டான் துரியோதனன் தாத்தா போர் நாளைக்கு முதல் நாள் இரவே போய் பாண்டவர் சந்தை கழிக்கிறார்களே பைத்தீக்காரா எப்பொழுது பகைவன் குருக்ஷேத் பூமி அடைந்து விட்டாலும் உனக்கு இங்கே என்ன வேலை திரட்டு படை கௌரவமான ஓசை அழிப்பொண்டு குரு போய் அடைந்தார்கள் அவர்கள் சேரவும் பொழுது விடியவும் சரியாயிட்டது பாண்டவர் படைகள் எல்லாம் கிழக்கு திசை பார்த்த மாதிரி நிற்கிறார்கள் கௌரவர் படையெல்லாம் மேற்கு திசை பார்த்த மாதிரி நிற்கிறார்கள் இந்த காட்சி பார்க்கிறது எப்படி தெரியுதான் பாண்டவரை வாழ்நாளெல்லாம் நாங்கள் துன்பத்தை அனுபவித்தோம் சூரியன் எப்படி உதயமாகி உலகத்திற்கு ஒளி தருகிறானோ அதுபோல எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தான் பிரகாசம் என்பதை போலே தெரிகிறதாம் இந்த கௌரவற்படை மேற்கு திசை பார்த்த மாறி நிற்கிற காட்சி நாங்கள் செய்யாத அக்கிரமங்கள் இல்லை கொளுத்தாத பயிர் இல்லை வீடு இல்லை பாபகாரியங்கள் நிறைய செய்துட்டோம் அதனால சூரியன் போய் மேல் திசையிலே மறைவதைப் போலே நாங்கள் அனைவரையுமே மறைய போகிறோம் அழிய போகிறோம் ஒழிய போகிறோம் போல தோன்றுகிறதாம் கூட்டங்களை எல்லாம் படை வீரர்களை எல்லாம் பார்த்து பகவான் சில யுத்த முறைகளை விதிமுறைகளை எல்லாம் சொல்றார் அப்பா ராஜாக்களே இன்று தொடங்கி தினந்தோறும் பதினெட்டு தினங்கள் சண்டை நடைபெறும் போரானது ஒரு நாளும் உதய காலத்தில் தொடங்கி அஸ்தம காலத்தில் நிறைவடையும் எந்த படையில சேனாதிபதி போர் வீரர்கள் தலைவர்கள் இளவரசர்கள் அவத்தார் நிலை அடைவார்கள் ஆனால் வெள்ளை கொடி ஏற்றப்படும் அந்த படையிலே எதிரி படையில அந்தோட சண்டை நிறுத்தணும் ஒருவன் சண்டை செய்கிற பொழுது மற்றொருவன் புகுந்து அடிக்கக்கூடாது கதை போரிலே இடுப்புக்கு கீழே முட்டிக்கு மேலே அடிக்கக்கூடாது ஆயுதமில்லாதவன் மேலே பானத்தை போடக்கூடாது தோல்வி பெற்று பயந்து ஓடுபவனை துரத்தி சென்று முதுகிலே பானம் போடக்கூடாது என்றெல்லாம் இறைவன் யுத்த தர்மங்களை எல்லாருக்குமாக உபதேசிக்கிறார் கேட்கிறார்கள் பாண்டவரும் கௌரவரும் துரியோதன அந்த படைகளை பார்க்கிறான் எங்கு பார்த்தாலும் யானைகள் கூட்டம் குதிரைகள் கூட்டம் தேர் படைகள் காலாட்படைகள் வில் படைகள் வேல் படைகள் கூலிப்படைகள் அடே அப்பா தாத்தா என்ன தாத்தா எங்கு பார்த்தாலும் படையாயிருக்கிறார்கள் இவ்வளவு படைகளும் எப்பொழுது ஒழிவது மறுபடியும் நானே அத்தினாபுரி அரசனாக மணிமகுடம் சூட்டுவது பீஷ்மஸ் சொன்னார் ஒரு பகல்யான் உப்பகலே மறைவன் வருடர் அழுக்கை முறியோ பகுதி வெந்தன் முனிவெந்தன் ஒரு நாழிகையில் ஒரு படையடங்கவரையும் புரியும் வாரோடு புறந்தரன் இருந்த உறவோ தெருவரவு இந்த ஒரு கடத்திடையே வரையன் வில்வியன் எந்த ஓர்படைகளை எல்லாம் அழிக்க வேண்டுமென்றி மனம் வைத்து வேகமாக சண்டை செய்வேனானால் ஒரே பகலில் அழிப்பென்றா பதினெட்டு சேனைகளையும் என்று பீட்மாச்சாரி சொன்னார் துரியோதனன் அளவுடர்ந்து மகிழ்கிறான் இரண்டு தோள்களும் சந்தோஷத்தில் வளருதான் பூரிப்பா அப்படி உயரமா தோள்கள் அடுத்ததா சொன்னார் துருணாச்சாரியார் மனம் வைத்து சண்டை செய்வாரானால் வேகமாக மூன்று பகலிலே அழிப்பார் அப்ப துரியோதனன் நினைக்கிறான் தாத்தா ஒருவேளை ஏதாவது ஆயிட்டா கூட குருநாதர் காப்பாற்றுவார் போல இது கர்ணன் ஐந்து பகல்ல அழிப்பான் என்ன துருணாச்சாரியார் கூட கர்ணன் காப்பாற்றுவார் போல முனிமைந்தனாக இருக்கிற சுரஞ்சீவி அசோத்தாமா ஒரே நாழிகையிலே பதினெட்டு அகுரோணி சேனைகளையும் அழிப்பான் என்றார் ஒரு நாழிகை என்பது இருபத்தி நிமிடம் ஆஹா அவ்வளவு பெரிய ஆள அஸ்வத்தாமா அந்த அஸ்வத்தாமன் என் பக்கம் தானே அப்படின்னு இந்த தோள்கள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது பீஷ்ம சொன்னார் துரியோதனா நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இந்த பதினெட்டு அக்ரோணிகளை அழிக்கிற வீரர்கள் இப்பொழுது ஒரு வீரன் சொல்றேன் அவன் பதினான்கு உலகத்திலே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒரே நொடிப்பொழுதிலே அழிப்பாண்டா அப்படியா யார் தாத்தா யார் தாத்தா ஆனால் அவன் நம் பக்கம் இல்லை விரோதி பேரு அர்ஜுனே இந்த சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போன தோள்களெல்லாம் மொத்தமா இறங்கிச்சான் தாத்தா அர்ஜுனா அவ்வளவு பெரிய ஆளா தாத்தா ஆமாண்டா இவனுக்கே ஆயுளில் இவன் மற்றவங்க சாகரத்தை பற்றியும் இவன் வெற்றி பெறுவது பற்றியும் பட்டாபிஷேகம் பற்றியும் சிந்திக்கிறானா இரவிலே போய் படுக்கிற பொழுது இறந்து விட்டதாகவே எண்ணிவிட வேண்டும் மனிதன் பொழுது விடுந்து எழுந்து விடுவானானால் பிறந்து விட்டதாக எண்ணி விட வேண்டும் நாஞ்சொல்ல உலகத்தை ஒன்னே முக்கா அடியில் அளந்து சொன்ன தமிழ் பாட்டன் திருவள்ளுவன் பறைசாற்றுகிறான் றங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு ஆனால் துரியோதனை எதையதைய நம்புறான் அந்த நேரத்தில் இந்த காண்டிபம் நழுகிறது அர்ஜுனன் கையிலிருந்து உடம்பெல்லாம் நடுக்கம் ஏற்படுகிறது பந்த பாசங்களுக்கு அடிபணிகிறார் உறவினரை அழித்தார் ராஜ்யம் என்று எண்ணி காண்டிபத்தை நழுவட்டார் என்ன காரியம் செய்கிறார் எழு காண்டிபத்தை கிருஷ்ணா எனக்கு பானும் போட வரவில்லை யாரோ பகைவரை விரோதியாக அழிப்பதாக கர்ஜித்து வேக வந்தேன் வந்து பார்த்தால் சகோதரர்கள் தாயாதிகள் சம்பந்திகள் மாமன்மார் மைத்துனன்மார் பாட்டன்மார் குருநாதர்கள் இவர்களையெல்லாம் அடித்து அழித்து அந்த ரத்த ஒரு ஆசனம் எங்களுக்கு தேவையில்லை எந்த இடத்தில் சமாதானம் பேசுகிறாய் அர்ஜுனா நீ சொல்வதை பகைவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அர்ஜுனன் படைபலம் பார்த்து பயந்துவிட்டான் என்று கேலி செய்வார்கள் கேலி செய்தாலும் பரவாயில்லை நான் படைத்தொடன் என்று காண்டிபத்தை நழுவட்டார் அர்ஜுனரே அங்குதான் ஆண்டவன் கீதை உபதேசமாக பதினெட்டு அத்தியாயங்களாக எந்த காலகட்டத்திலேயும் பொருந்துகிற ஒரு உபதேசம் இந்த கீதை உபதேசத்தை ஏதோ சண்டையில் அர்ஜுனனுக்காக மட்டும் சொன்னது என்று எண்ணிவிடக் உலக மக்களுக்கு சொல்வதற்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டாரா ஆண்டவன் கீதையிலே செல்லப்பட்டிருக்கிற உண்மைகளும் உபதேசங்களும் எல்லா காலத்துக்கும் எந்த சந்தர்ப்பத்துக்கும் பொருந்தும் இந்து சமயத்தினுடைய சிறப்பு மிகு நூல் கீதை இந்து தர்மத்தை முழுமையாக புரிந்து இந்த கீதை உதவும் பதினெட்டு அத்தியாயங்கள் அடங்கின அந்த கீதைகள் எழுநூறு சுலோகங்கள் உடையது சில சுலோகங்களை படித்து வாழ்க்கையில் கடைபிடித்தால் கீதையின் சாரம் முழுவதையும் புரிந்து கொண்ட அனுபவத்தை மனிதன் பெற முடியும் கிணற்றிலே அடியிலே பாறை இருக்கும் அது மேலே இருந்து பார்ப்பதற்கு தெரிவதில்லை பாலிலே ஏடு படிந்திருக்கும் அது எடுத்தாதான் வெண்மையான பால் தெரியும் அதுபோல அதற்கும் அடியில் என்றென்றும் காண முடியாத ரகசியங்கள் உண்டு என்பதை இங்கு கீதை உணர்த்துகிறது இறைவனை உணர்வதற்கு பக்தி தியானம் சாந்தி நியமம் தவம் எல்லாம் வேண்டும் என்ற வேதங்களின் கருத்துக்கொளும் இந்த நூலிலே சொல்லப்பட்டது பரித்ரா சாதுராசாய சது தர்மசம்ஸ்தாப்தாய சம்பவானி அதர்மம் எல்லாம் தலை தூக்குகின்றதோ அர்ஜுனா அங்கெல்லாம் நான் தோன்றி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறவன் இன்னோடி நீ மூன்று பிறவியே வருகிறவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பந்த பாசங்களுக்கே அடிபணியாதே எத்தனை எத்தனை பிறவியிலே நீ என்னோடு வருகிறாய் தெரியுமா என்று சில பட்டியலெல்லாம் போற்றி பேசுறாரு கொஞ்சம் தெளிவடைகிற மாதிரி அர்ஜுனன் தெளிவடைந்து காண்டிபத்தை எடுகிறாரு மறுபடியும் காண்டீபம் நழுகிறது வாழ்க்கையின் தத்துவ இரகசியங்களை பேசுறார் மனிதன் கடமையை செய்ய வேண்டும் பலனை எதிர்பார்க்க கூடாது ஒருவொரு முறையும் தெளிவடைகிறான் குழப்பமடைகிறான் அப்பதான் பகவான் எந்தெந்த நிலையிலே இறைவன் இருக்கிறார் என்பதை பேசுகிறார் அர்ஜுனா பாபகாரியங்கள் உன்னை வந்து சேராது வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன் தேவர்களில் நான் இந்திரனாக இருக்கிறேன் மனங்களில் நான் உள்ளமாக இருக்கிறேன் உயிர்களில் நான் உணர்ச்சியாக இருக்கிறேன் சாதிக்கும் ருத்ரர்களில் நான் சங்கரனாக இருக்கிறேன் இயக்க குலத்திலே நான் குபேரனாக இருக்கிறேன் தீ எறியும் சக்திகளில் நான் நெருப்பாக இருக்கிறேன் மலைகளில் நான் இமயமாக இருக்கிறேன் குருக்களில் நான் பிரகஸ்பதியாக இருக்கிறேன் கடவுள்களில் நான் முருகனாக இருக்கிறேன் நீர்நிலைகளில் நான் சமுத்திரமாக இருக்கிறேன் தவ முனிவர்களில் பரம்பரையில் புரிகினானே சொல்லும் சொற்களில் நான் ஓம் என்ற சொல்லாக இருக்கிறேன் வேள்விகளில் நான் ஜபமாக இருக்கிறேன் மரங்களில் நான் அரச இருக்கிறேன் தேவ முனிவர்களில் நான் நாரதனாக இருக்கிறேன் கந்தர்வர்களில் நான் சித்திரதனாக இருக்கிறேன் சித்தர்களில் நான் கபில முனியாக இருக்கிறேன் குதிரைகளில் நான் உச்சை சிரவசாக இருக்கிறேன் யானைகளில் நான் ஐராவதமாக இருக்கிறேன் மனிதர்களில் நான் பெயரரசனாக இருக்கிறேன் ஆயுதங்களில் நான் அஜுராயுதமாக இருக்கிறேன் பசுக்களில் நான் காமதியனமாக இருக்கிறேன் மனித பரப்புகளில் நான் மன்மதனாக இருக்கிறேன் வளர்கின்ற பாம்புகளில் நான் வாசுகியாக இருக்கிறேன் தீய விஷய நாகங்களில் நான் அனந்தனாக இருக்கிறேன் நீரிலே நான் வருணனாக இருக்கிறேன் மயந்த நிலை பிதிர்களில் நான் அரியமானாக இருக்கிறேன் மனத்த நிலை நிறுத்துவதில் நான் யமதர்மனாக இருக்கிறேன் அரக்கர்களில் நான் பிரகலாதனாக இருக்கிறேன் அன்றாடம் இயங்குவதில் நான் காலம் நாணி விலங்குகளிலே நான் சிங்கமாக இருக்கிறேன் பறவைகளில் நான் கருடனாக இருக்கிறேன் உலகத்தை பவனி வருவதில் நான் காற்றாக இருக்கிறேன் வீரர்களில் நான் ராமனாக இருக்கிறேன் மீன்களில் நான் சுரா மீனாக இருக்கிறேன் ஆறுகளில் நான் கங்கையாக இருக்கிறேன் சாஸ்திரத்தில் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் பேசுபொருளத்தில் நான் மொழியாக இருக்கிறேன் எடுத்தெழுதும் எழுத்துக்களில் அகரம் நானே இணைந்து வரும் புணர்ச்சிகளில் இருசொல் நானே தடுத்தவிட முடியாத காலம் நானே தலைவாசல் நான்கு திசை வள்ளல் நானே அன்றாடம் கொண்டு செல்லும் மரணம் நானே அடுத்தடுத்து வரும் பொறுப்பின் பிறப்பும் நானே நான்காய் பெண்டையில் கீர்த்தி வாக்கு நல்லவி பேரறிவு பொறுமை வைரம் குன்றாத சாமத்தில் பிறக்தாமம் கூடி வரும் சந்தத்தில் காயத்திரி நான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் மலர்களிலே நான் தாமரையாக இருக்கிறேன் பருவங்களிலே நான் இளவேளில் இருக்கிறேன் உதவாத வஞ்சகளில் சூதும் நானே ஒளியுடைய மேலோரின் ஒளியும் நானே பதமான வெற்றியும் உறுதி நானே பண்புடையோர் உரைக்கின்ற உண்மை நானே அரிவிஷ்ணு குலத்தினிலே வாசுதேவன் ஐவரிலும் தனஞ்சயன் நானே யாவேன் இதமான முனிவர்களில் வியாசன் நானே ஈடில்லா அறிவினிலே சுக்குராச்சாரி வேந்தர்களில் கைதாங்கும் செங்கோல் நானே வெற்றியையே விழைவோர்க்கு நீதி நானி சாந்தமிக ரகசியத்தில் மௌனம் நானி தனி ஞானம் ஞானம் நானே வாயந்து வரும் உயிருக்கெல்லாம் விதையும் நானே இணையன்றி பொருள் ஒன்று புகழுக்கோர் முடிவே இல்லை இதுவரையில் சொன்னதெல்லாம் என்றோ என்று இறைவன் எது எதுவாகவும் தலைசிறந்து விளங்குகிறார் என்பதை விலக்கி பேசுகிற பொழுது அர்ஜுனன் ஏதோ கொஞ்சம் தெளிவடைந்த மாதிரி காண்டிபத்தை எடுகிறார் மறுபடியும் அந்த காண்டிபன் எழுவு அப்பொழுது பகவான் தான் யார் என்பதை விஸ்வரூபம் எடுத்து காற்றார் விஸ்வரூபம் மகாபாரதில் மூன்று முறை துரியோதனம் சபை குரு பூமி பின்னாலே உதங்கருக்கு ஒரு முறை வனத்திலே விஸ்வரூபம் இது இரண்டாவது முறை அந்த விஸ்வரூபத்தை பார்க்கிறார் அர்ஜுனரேந்தோற்றம் Jnānavum shirappum ikke Nāyagant dheivegaan dhokho Pārera kannam gātte Pārera kannam gātte Pārta nāam tōđan kannākākā Ulagemi Krishna nāge Krishna nī ulage māge பதினெட்டு அக்ரோணி சேனைகளும் பகவானுடைய வாய்க்குள்ள போய் வெளியே வருகிறது நெருப்பு பகை வருகிறது அந்த காட்சியினை பார்த்தான் அர்ஜுனன் நடுநடுங்கினான் அண்டவனே அண்டவனே சாதாரண மனிதன் என்று எண்ணி அல்லவா நான் பழகிறேன் அகிலலோக நாயகனே வந்து எனக்கு தேர் ஓட்டித் தருகிறீரா வள்ளலே என்று மனத்திலே தெளிவடைந்தவனாக வேகமாக காண்டீபத்தை எடுக்கிறான் அந்த நேரத்திலே சிகப்புக்கொடி அசைக்கப்படுகிறது பாண்டவர் படையில் இதுவரைக்கும் அவ்வளவு நேரமாக உபதேசம் பண்றவரையும் கேட்டிருந்தாங்களா கௌரவர்கள் ஒரு கேள்வி வரும் அந்த காலத்திலே சத்தியத்துக்கு அதிகம் கட்டுப்படுவார்கள் நாங்கள் சண்டைக்கு தயார் என்ற ஒரு படையிலே சிகப்பு கொடி அசைத்த பிறகுதான் எதிரி படையிலே சிகப்பு கொடி அசைக்கப்படும் ரெண்டு படையிலேயும் சிகப்பு கொடி அசைத்த பிறகுதான் போர் தொடங்கும் பாண்டவர் படையிலே சிகப்பு கொடி அசைக்கவில்லையே என்று எதிர்பார்த்திருந்தார்கள் கௌரவர்கள் அப்ப அந்த சிகப்பு கொடி அசையப்படுகிற நேரத்தில் தர்மருக்கு மனசுல ஒரு குறை வந்தது பேசணும் ஏற்பாடு பண்ணுங்க எல்லாருமே அந்த தேர்ல வந்து ஏறி பாண்டவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக கௌரவர் படையை நோக்கி செல்லுகிறார்கள் தர்மராஜா பீஷ்மரில் காட்டார் தாத்தா கௌரவர்களும் உங்களுக்கு பேரப்பிள்ளைகள் நாங்களும் பேரப்பிள்ளைகள் நீங்கள் துரியோதனம் பக்கத்தில் இருக்கிற காட்சியை பார்த்தா துரியோதனம் தான் பேர பிள்ளை நாங்கள் உங்களுக்கு விரோதியா எங்கள் பக்கம் ஏன் நீங்கள் வரவில்லை என்று காட்டார் தருமராஜா வீரலட்சுமி மார்பிழைத்திருக்கிற இறைவன் பகவான் எங்கு இருக்கிறானோ அங்குதான் வெற்றி கிடைக்கும் போய் வாசிர்வாதம் வாங்கிறாங்க பாருங்க பக்கத்தில் இருக்கிற துரியோதனை பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஞாபகம் இல்லையே பெரியோர்கள் ஆசீர்வாதம் எவ்வளவு வாழ்க்கையில் பக்க பலம் என்பதை மகாபாரதம் பல இடங்களிலே வலியுறுத்துகிறது பாண்டவர் அத்தனை பேரும் போய் துரோணரை பார்க்கிறார்கள் துரோணர் இதே கேள்வி கேட்கிறார் தர்மராஜா அசானே நீங்களவா வில்லடுக்கவும் வேல் வீசவும் வாழ் வீசவும் சொல்லி தந்தீர்கள் கடவுளே எங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடாதா துரியோதன பக்கம் நிற்கிறீர்களே நாங்களெல்லாம் உங்களுக்கு விரோதிகளா தர்மராஜா வயசானவங்க நின்னா என்னப்பா வயசா இருக்கிற நான் எங்க இருந்தால் என்னடா தர்மம் எந்த பக்கம் இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைக்கும் இரண்டு பேருமே தர்மராஜா ஜெயிக்க போறார் என்ற நேரடியா சொல்றாங்க பெரிய பாண்டவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் திரும்புகிறார்கள் பகவான் என்ன பண்ணினாரு நீங்க போய்கிட்டே இருங்கப்பா வந்துடுறேன்னு பீஷ்மருட போய் பீஷ்மரே வயசாயிட்டது வா சண்ட வந்து நிக்க சங்கடமா இருக்குது எத்தனை நாள் சண்ட பண்றதா உத்தியோசம் என்ன கிருஷ்ணா இருந்தா பத்து நாள் சண்டை வரைக்கும் நான் இருப்பேன் அப்படியா நல்லது போதும் வயசான காலத்துல அதே அதிகம்தான் சரி பத்தாம் நாள் எப்படி உங்களுக்கு உயிர் போகும் இந்த இடத்துல எல்லாரும் நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வியை ஆண்டவன தவிர என்னைவன் யாரு போய் கேட்க முடியாமரை அவர் கேட்கிறார் பகவான் கேட்கிறார் என்ன பண்ணி உயிர் போகும் பாண்டவரால் எல்ல முடியாது உங்களை கொல்ல முடியாது என்ன கிருஷ்ணா ஒன்று தெரியாதவரை போல் பேசுகிறீர்கள் எனக்கெந்தே போன பிறவிலே இருந்து காசிராஜன் மகள் அம்பை என்ற பெண்மணியானவள் சிகண்டியாக வந்து காத்திருக்கிறாளே அவளை கொண்டு வந்து எதிரில் நித்தினாலே எனக்கு தோல்வி தழுவேன் அங்கிருந்து பகவான் துருணாச்சாரியாரை போய் பார்த்துக் நீங்கள் எத்தனை நாள் சண்டை செய்ய உத்தேசம் என்ன கிருஷ்ணா பீஷ்மரே பத்து நாள் சொல்லிட்டார் இருந்தால் அதன் ஒரு ஐந்து நாள் நான் இருப்பேன் அப்படியானால் பதினைந்தாம் நாள் உங்களுக்கு முடிவு ஆமா யார் வெற்றி பெற்றுவிட முடியும் எப்படி உங்களுக்கு மரணம் வரும் என்னால் தாங்கிக் முடியாத செய்தியை நான் நம்ப கூடியவன் வந்து சொல்லுகிற பொழுது என் உயிர் தானாகவே பிரிந்துவிடும் தாங்கிக் கொள்ள முடியாத செய்தி சரி நம்ப உண்டு பகவான் திட்டம் போட்டாரா யாரை வைத்து யாரை வைத்து இந்த துரோணரை அழிக்க முடியும் அதன் பிறகு இறைவன் திரும்பினார் திரும்பி வந்து பாண்டவரப்படையில சேர்ந்த பிறகு அவரவர்களும் கொடியசிக்கிறார்கள் சங்கூதுகிறார்கள் பகவான் கிருஷ்ணர் கரத்திலே பாண்டிய சைன்யம் என்கிற சங்கி ஜொலிக்கிறது தருமர் கரத்திலே அனந்த விஜயம் என்ற சங்கிஜனன் கரத்திலே பவுண்டம் அர்ஜுனன் கரத்திலே தேவ நகுலன் கரத்திலே இருக்கிற சங்கி சுபுசேஷம் சகாதேவன் கரத்திலே இருக்கிற சங்கி மணி புஷ்பம் எல்லாருடைய கொடிகள் பறக்கிறது தருமருக்கு முரசக்கொடி பீமனுக்கு சிம்மக்கொடி அர்ஜுனனுக்கு அனும கொடி நகுலனுக்கு குதிரை கொடி சகாதி அவனுக்குடி துரியோதனுக்கு அரவக்கொடி பீட்மருகி பனை கொடி துரோணருகி வேத கொடி கிருபாச்சாரிகானல்கொடி கர்ணனு சைந்தவனுக்கு பன்றி கொடி இப்படி கொடிகளெல்லாம் பறக்கிறன் போர் போர் என்று சொல்லி பாண்டவரும் கௌரவர் படையும் ஒரு சேரம் மோதுகிறார்கள் கருந்துள் செந்துள் பறந்தது தேவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் ஆஹா பகவான் கிருஷ்ணர் எடுத்த அவதாரத்தின் நோக்கம் இன்றுதான் தொடக்கம் அனைவரையுமே வேடிக்கை பார்க்கிறார்கள் அந்த படைகளும் படைகளும் எப்படி மோதர் தான் சென்று தேர்கலும் தேர்கலும் சேர்ந்த நன்றி வேளம் வேதமும் தேர்களோடி தேதிரி படைகளோடி குதிரை படைகள் மோதுகிறது வாழ் வீரரோடி வாழ் வீரர் மோதுகிறார்கள் சேனாதிபதியோடு சேனாதிபதி மோதுகிறார்கள் படை தலைவரோடி தலைவரே மோதுகிறார்கள் அந்தந்த வீரர்களோடு சமபல போட்டியாக பயங்கரமாக குருட்சேத்திர பூமியிலே சண்டை தொடங்குகிறது சண்டையிலே சண்ட துரியோதனை பாண்டவர் மைத்துனன் போர்த்துராஜா என்ற அரசையிலேயும் மெய்காப்பாளராக நியமனம் செய்தார் சண்டையிலே ஒரு ஒரு நாளும் தொடக்கத்தில் வீகம் பகுக்கிறார்கள் நாகவீகம் மகர வீகம் மச்ச வீகம் சக்கர வீகம் என்றெல்லாம் இரண்டு படையிலையும் வீகம் பகுத்து வீகம் பகுத்து சண்டை செய்கிறார்கள் திருதராட்டர் மகாராஜா வேதவியாச பகவானுடைய திருவடியிலே விழுந்து அப்பா போருக்கலை காட்சியை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று வருந்துகிற பொழுது அவருடைய மாணவர்களில் சஞ்சயர் என்ற ஒரு மாணவரை நியமனம் பண்றார் ஞான கண்ணை கொடுத்தார் வியாசர சஞ்சயா போர்க்களத்திலே நடைபெறுகிற எல்லா சம்பவங்களையும் அத்தினாபுரியில் அரண்மனையில் அமர்ந்து கொண்டே நேர்முக வர்ணனை செய்து கொண்டிரு திருதராட்டர் மகாராஜாவு சொல்லிக் கேக்கிறார் முதல் நாள் சண்டையை பற்றி சொல்லிக் பாண்டவர் சேனாதிபதி சுவேதனை அடித்து நொறுக்கிறார் அப்போ இந்த விராட பிள்ளைகிட்டார் பாருங்க உத்தரகுமாரே கிரி கிரி கிரி கிரி என்று சுடன்று சுடன்று சுடன்று அடித்து போர் செய்கின்ற பொழுது பார்க்கிறார் பாண்டவர் தாய்மாமன் சல்லியன் அடே இருந்து கொண்டு என்னடா பெரிய பயங்கரமான போர் புரிகிறாய் ஏன் வில் பொழுது திடீர் என்று வேலை எடுத்து அடிச்சுட்டார் மார்பில் அந்த வேல் போய் உத்திரன் மார்பிலே தைத்தது கீழே விழுந்து மாண்டான் இந்த செய்தி ஓடி போய் ஒரு வேலைக்காரன் தூதுவன் கிட்டு கிட்டு கிடையாது பாண்டவர் சேனாதிபதியா இருக்கிற சுவேசனை பார்த்து ஐயா உங்கள் அன்பு சகோதரர் உத்தரகுமாரனை வெளிச்சண்டை செய்கிற வேல் சண்டையினால் பாண்டவர் தாய்மாமனாய் இருக்கிற அந்த சல்லியனையை கொன்று குவித்து விட்டார் அப்படியா அங்கிருந்து அந்த சுவேத்தனம் வேகமா தயாரி செலுத்து வந்தியனே உனக்கு வீரம் இருப்பது உண்மையானால் பூட்டி சரமாரியாக மழை ஒழிவது போலே சரியல் சரியல் சரியால் இன்றி மழை பொழுகிறார் கௌரவர் படை கலங்கி சிதறி ஓடுகிறது சல்லியம் மட்டும் இல்லை துரியோதனம் படையில் இருக்கிற அத்தனை பேரும் பஞ்சி பறக்கிற மாதிரி பறக்கிறார்கள் பாதி பகல் அடைகிற பொழுதெல்லாம் துரியோதன படையில நாலகுரோட்டான பாண்டவரமா கணக்கு பார்க்கிறார் பதினெட்டு நாள் முதல் நாள் சண்டையிலேயே பாதி பகலே சமப்படுத்தி ஏழ குரு மீதி பகல் இன்னும் நாலு குரோ அழிப்பானால் அப்புறம் என்ன ஆச்சு பவர் ஏதாவது சூது மார்க்கம் செய்தாவது இவனை அழித்து விட வேண்டும் என்று பீஷ்மர் வந்து அவனிடம் மோதினார் பீட்மராலேயே ஜெயிக்க முடியல உருதுணைக்கு துரோணம் வந்து மோதினார் இரண்டு மகான்களால ஜெயிக்க முடியல சோர்ந்தார் தேவர்கள் பார்த்தார்கள் நம்மை சார்ந்தவன் அவதிப்படுகிறானே என்று காதல சொன்னாங்க ஐயா இப்படியே சண்டை செய்த அவனை வெல்லவோ கொல்லவோ முடியாது அவன் கையில வைத்திருக்கிற வில்லு சிவாஸ்திரன் சூபெருமான் கிட்ட வாங்கினது அவர் கொடுக்கிற பொழுது சண்டையில எந்த காரணத்தை கொண்டும் கீழே வைக்கப்படாது கீழே வைத்தால் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிருக்கிறார் ஏதாவது நீங்கள் சூட்சி மார்க்கம் செய்து அவன் படியா செய்த நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லையே அவன் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஓ இதுவா விஷயம் வீரத்தை பாராட்டுகிறேன் காலையில் இருந்து எப்படிப்பட்ட போர் புரிகிறாய் ஆனால் பில்ச்சண்டை மட்டுமே செய்கிறாயே தெரியாதா ஏன் தெரியாது அந்த நேரத்தில் அடர்ம போராக துரோணர் ஒரு கையெழுக்கிறார் பீஷ்மர் மார்பு பிளக்கிறார் நீதிமான்களாக இருந்த இரண்டு மகான்கள் தப்பானவன் பக்கத்தில் சேர்ந்ததினாலே அடர்ம போராலை பாண்டவர் சேனாதிபதியை கொன்று விடுகிறார்கள் சேனாதிபதி மாழ்கிறான் சுவேத்தனன் உடனே வெள்ளை கொடி ஏற்றப்படுகிறது பாண்டவர் படையிலே சமாதானம் அதன் பிறகு சண்டை நிறுத்திவிட வேண்டும் என்பது சண்டை பண்ணப்படாது ஒருவர் தலைமை தானே இயங்க சண்டை நிறுத்தப்பட்டது பாண்டவருக்கு தோல்வி என்று அறிவிக்கப்பட்டது துரியோதனனுக்கு வெற்றி என்று அறிவிக்கப்பட்டது அலுவடந்த மகிழ்ச்சி அடையறான் துரியோதனை மாமா பலே மாமா சவாஷ்ண முதல் நாளே நமக்கு ஜெயம் ஆஹா என்று பெரிய ஆர வாரத்தோடு பாடி குடாரம் போய் சேர்கிறார்கள் தினந்தோறும் அரண்மனை போல குருக்ஷேத்திர பூமிக்கு அருகிலேயே பாடி உடாரம் போட்டு அங்கே தான் தங்கிருக்கிறாங்க பூஜை ஒடிந்து சண்டு அங்கே வந்து தங்கறது சாப்பாடு ஏற்பாடு சேரலாதம் கவனிக்கிறார் அவர் ஏற்பாடுல அங்க சாப்பிட்டு நிற்கிறாங்க அன்றி மாலை நேரத்திலே விராடமன்னன் பார்த்தாரு மகனே அருமை செல்வனே sei sey deva rangareya berukaram tiruorki gi petta halal thai seyde andavirum thaguda vi pare seythai samarudu ingi un sei seyre udavirum sei seire mujri muravi dhevaram thudikindari serindoru thammirigi ingi nee seire berudavi ya seira enu raithan meriseng koraa meri sei koraa பாண்டவருக்கு வெற்றியை தேடி தருகிறாய் என்று மகிழ்ந்தனே மகனே காட்டிலே நான் வேட்டையாடுகிற பொழுது ஆயுதம் இல்லாத நேரத்திலே திடீர் என்று என்னை மதம் பிடித்த யானையானது துரத்துகிறபோது ஆயுதம் உடைய உன்னுடைய தாயானவள் வேடு வச்சு ஓடிவந்து அந்த யானையை அடித்து அழித்து என் உயிரை காப்பாற்றினாள் நான் மனமெகிந்து பெண்ணே உனக்கி வேண்டிய வரங்களை கேள் என்று செல்லுகிற பொழுது ஐயா எனக்கு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் உங்களை திருக்கல்யாணம் செய்ய வேண்டுமென்றே கேட்கிற பொழுது நான் ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் உயிரை காப்பாற்றினாலே என்று அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டேன் அவள் பயிற்றிலே பறந்த என் அருமை செல்வனே சிவபெருமானிடத்திலே தவஞ்செய்து சிபாஸ்திரம் பெற்றி பாண்டவரை வெற்றி தேடினா என்று நான் மகிழ்ந்திருந்தேனே இப்படி மாண்டாயடா என் செல்வமே பிராடனையை பெரிய இழப்பை ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளையுமே மாண்டார்கள் அவருடைய சோகத்தை பார்த்தார் தர்மராஜா பகவானே கிருஷ்ணா வெற்றி எங்களுக்கு தேவை வாழ வேண்டியவர் நாங்கள் அதற்காக இரண்டு பிள்ளைகளையுமே இழந்து தவிக்கிறாரே விராட மன்னன் இதனாலதான் சுவாமி நான் சண்டையை வேண்டாம் வேண்டாம் என்று ஆயிரம் ஆயிரம் முறை எடுத்து எடுத்து சொன்னேன் பா தர்மராஜா பேசாமல் இரு எந்த நேரத்தில் எதை பேசுகிறாய் சண்டை என்று வந்துவிட்டால் இழப்பு என்பது இரண்டு பக்கமும் இருக்கும் நாளை போரை பற்றி சிந்திக்கலாம் புறப்படுங்கள் அப்பா சமாதானம் நாளைக்கு யார் சேனாதிபதி என்பது முடிவாகிறது பாஞ்சாலி அண்ணன் பாஞ்சால குமாரன் பாஞ்சால இளவரசன் திட்ட இறைவன் சேனாதிபதியாக நியமனம் என்றார் நாளில் இருந்து சண்டைக்கு தலைமையிட்டாங்க உத்தரவு தினந்தோறும் சண்டை முடிந்தவுடனே நடைபெற்ற சண்டையை பற்றியும் நாளை நடைபெற இருக்கிற சண்டையை பற்றியும் பாடிகுடாரத்தில் தங்கி ஆலோசனை செய்வார்கள் பாண்டவர் படையில எதை பற்றி பேசுகிறார்கள் என்று துரியோதனுடைய ஒற்றர்கள் பாண்டவருக்கே தெரியாம மறைந்திருந்து ஓட்டுக்கேட்டு போய் துரியோதன சொல்லிடுவாங்க துரியோதன பாடிகுடாரத்தில் என்ன பேசுகிறார்கள் என்று பாண்டருடைய ஒற்றர்கள் அவங்களுக்கே தெரியாம ஓட்டுக்கேட்டு வந்து பாண்டவர்கிட்ட சொல்லுவாங்க தினமும் நடக்குது ரெண்டு பேரும் பேசுறது ரகசியம் மற்ற தெரி சண்ட இரண்டாம் நாள் சண்டை நாள் யாரும் பெரிய ஆசாமைகள் பாண்டவர்கள் வெற்றி என்று அறிவிக்கப்பட்டது துரியோதனை தோல்வி அன்றைக்கு பெரிய வேதனே போய் பீஷ்மர திட்டா தளபதியானி தளபதியானி தளபதியானி நான்கு தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குருநாதர் பரசுராமரையை ஓட ஓட விரட்டி எடுத்த மகான் நீங்கள் பெரிய போர் வீரர் மாவீரர் தங்களுக்கு தலைமை கொடுத்தால் வெற்றியை தேடி தருவீர்கள் என்று கொடுத்தேன் முதல் நாள் வெற்றி இரண்டாம் நாளை பாண்டவியர் வெற்றி ஆயிட்டதே நாளை என்ன செய்வீர்களோ தெரியாது நாளை எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் முயற்சிக்கிறேன் போடன்னர் மூன்றாம் நாள் சண்டை தொடங்குகிறது